பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பலகோடி நூறாயிரம் பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா மல்லாண்டதின்ோள் மணிவண்ண உன் செவ்வடி செவ்வி தெருக்காப்பு உன் செவ்வடி செவ்வி ஜெருக்காப்பு உன் செவ்வடி செவ்வி தெருக்காப்பு